வணக்கம் ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக உங்கள் அன்பு அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அதிக ஊதியம் வழங்கப்படும் இந்திய நகரங்களில் முதலாவது இடத்தை பிடித்துள்ள நகரம் பெங்களூரு இரண்டு காலநிலை மாற்றத்திற்கான உலக இணைய மாநாடு மார்ஷல் தீவில் நடைபெறுகிறது மூன்று சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு இந்தியா நான்கு இயற்கை சூரியனை விட அதிக வெப்பமுடைய செயற்கை சூரியனை நாடு சீனா ஐந்து என்பிட் என்ற மொபைல் செயலி பங்கு தொடர்புடையது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சவுதி அரேபியாவில் வெளியிடப்பட்ட முதலாவது பாலிவுட் திரைப்படம் எது இரண்டு இயக்க வாரம் எந்த அமைப்பால் நடத்தப்பட்டது மூன்று சமீபத்தில் நிறைவு பெற்ற பீம்ஸ்டெக் மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு கிருஷ்ணா குத்திர் என்ற ஆயிரம் விதவைகளுக்கான சிறப்பு இல்லங்களை எது அமைத்தது ஐந்து காஷ்மீரை சார்ந்த முதலாவது முஸ்லிம் பெண் விமான ஓட்டுநர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி